யிற்றில்ட்டுள்ள ஒட்டகம் அந்த கட்டிலிருந்து விலகி விரண்டு விட மிக வேகமாக ஓடிவிடும் என்று நபிசல்லுள்ள கூறினார்கள் ஏழு ஒன்பது ஒன்று இதற்கு விளக்கமாக திரும்ப திரும்ப ஓதி அந்த குரானை பாதுகாக்கவில்லை என்றால் உங்கள் உள்ளங்களில் இருந்து ஓடிவிடும் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது